ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்புலே பகவானே வராஹாவதாரம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ணினார்னு பிரம்மபுராணம் நமக்கு ஒரு சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தைதான் நாம் விரிவாகப் பார்த்துன்னு அப்படி பித்திருக்கள் ஊர்ஜான்னு சொல்லக்கூடியதான அந்த கன்னிகைக்கிட்ட பேசினா அதை பார்த்த உடனே விஸ்வதேவர்களுக்கு பித்திருக்கள் யோகபிரஷ்டர்களாக ஆயிட்டா யோகச்சுதர்களாக கோபம் வந்துடுச்சு யோகச்சுதர்கள்னா சுகதுக்கம் இவைகளை சமமாக பார்க்கணும் ஆசை பாசம் இருக்கப்படாது எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கணும் இப்படி இருந்தால் யோகிகள் அர்த்தம் அப்படிதான் நம்முடைய பித்திருக்கள் இருப்பா அந்த பித்தர்களுக்கு அவ்வப்பொழுது நாம் கொடுக்கக்கூடியதான அவிர் பாகங்களை அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பவர்கள் விஸ்வ தேவர்கள் அந்த விஸ்வே தேவர்கள் என்ன நினச்சிருந்தான்னா இந்த கன்னிக்கை கிட்ட இவர்கள் பேசுறதை பார்க்கிற பொழுது இந்த கன்னிகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா போல இருக்குது பிதற்கள் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவர்களை விட்டுட்டு தேவலோகத்தை நோக்கி கிளம்பி போயிட்டா விஸ்வே தேவர்கள் அதற்கப்புறம் பிதர்க்களுக்கு பாகம் ஒன்றும் கிடைக்காமல் போயிட்டு பசி பசின்னு ரொம்ப கஷ்டப்பட்டால் பிதற்கள் இப்படி இருக்கிற நிலையில் भगवानपि சீதாம்சு ஊர்ஜாம் நாபசதாத்மஜாம் சமாகுலம் அநாதத்தியௌ க்வகதேதி மகாயசாஹா புஷ்பம் எடுத்துன்னு வரப்போன க கன்னிகை பொண்ணகானமேன்னு கவலப்பட்டார் சந்திரன் எங்கே போனா இத்தநாழியாச்சு காணமே அப்படின்னு யோஜனை பண்ணின்றிருக்கிற பொழுது விஸ்வதேவர்கள் மூலமாக சந்திரன் தெரிஞ்சின்றார் சவிவேத ததா சோம பிராப்தாம் பித்திரும்ச காமதைச்சாவலோக்கிதான் ஹார்தாத் ஸ்வீகிருத்தான் சபோபலாத் பித்திருக்களிடத்திலே பேசின்னு இருக்கா கன்னிகே பிதற்களும் அவளிடத்திலே தவறான எண்ணத்தோடு பேசின் இருக்கான்னு சந்திரனுக்கு காதில் விழுந்தது ரொம்ப கோபப்பட்டான் சந்திரன் கோபப்பட்டு தத்த கோபரீதாத்மா பித்திருனு சசதரோ சசாப நிபதிஷத்தும் யோகபிரஷ்டா விஜேதசஹா அந்த பித்திருக்களை பார்த்து ரொம்ப கோபத்தோடு கூட சந்திரன் சாபம் விட்டுட்டான் நீங்கள் எல்லோரும் திரும்பவும் பூலோகத்தில் போய் விழ வேண்டியது யோகபிரஷ்டா விஜேதசஹா யோகபிரஷ்டர்களாக விழ வேண்டியது உங்களுக்கு புத்திசக்தி போட வேண்டியதுன்னு சாபம் விட்டுட்டான் எஸ்மாத் அதத்தாம் மத்கன்யாம் காமஜத்தம் சுபாலிசாக காரணம் என்னென்னா இன்னொரு இன்னொருத்தருடைய பெண் அறிமுகம் இல்லாத பெண்கள்கிட்ட பேசப்படாதுன்னு சாஸ்திரம் அறிமுகமான ஸ்திரிகள்கிட்ட பேசாமல் இருக்கப்படாதுன்னு சாஸ்திரம் அப்படி இருக்கிற பொழுது அறிமுகமே இல்லாத என்னுடைய பெண்கிட்ட நீங்கள் தவறான முறையில் பேசியிருக்கேள் அதற்காக தான் உங்களுக்கு இந்த சாபத்தை விடுறேன்னு சபி சுட்டூ சேயம் பதீன் பிதிருமீ சதி சுதந்திரா தர்மமுத் தஸ்மாத் பவது நிம்னகா அவர்களுக்கும் சாபம் தன் பெண்ணுக்கும் சாபம் விட்டுட்டான் சந்தர் இன்னொரு புருஷன்ட்ட பேசப்படாது நீ அது மாதிரி பேசிட்டு நீயும் கட்டுப்பாடை எழுந்துட்டே உனக்கு நல்ல கணவர் கிடைக்கணுமானால் நீ கொஞ்ச நாளைக்கு பூலோகத்தில் போய் இருந்து தபஸ் பண்ண வேண்டியதுன்னு பூலோகத்துக்கு அம்சுட்ட என்ன உன்னுடைய தர்மத்தை நீ மீறிட்ட நீ ஒரு நதியாக இருக்க வேண்டியதுன்னு சாபம் விட்டு அனுப்பிட்ட யுத்தம் சப்தா சந்திரமசா பிதரஹா திவ்யமானுஷாக யோகபிரஷ்டா நிபதிதாக ஹிமவத் அந்த சந்திரன் விட்ட சாபமான வாங்கிட்டு பிதற்கள் யோகபிரஷ்டர்களாக ஹிமவத் பர்வதத்திலே வந்து விழுந்த பூமியில் அப்படி வந்து பொத்து பொத்துன்னு பிதற்கள் விழுந்து மேற்கொண்டு நம் சத்கதியை எப்படி அடையிறதுன்னு அங்கேயே திரிஞ்சின்றிருந்த ஊர்ஜா தத்ரெய்வ பதித்தா கிரிராஜஸ்ய விஸ்திருத்தே அந்த ஊர்ஜாங்கிற பெண் என்ன பண்ணினால் ஒரு நதியாக ஆவிர்விச்சா அந்த ஹிமவத் பர்வதத்திலேயே பிரஸ்தே தீர்த்தம் சமாசாத்திய சப்த சாமுதிரமுத்தமம் கோகா நாம தத்தோ வேகாது நதி தீர்த்த சதாக்குலா அங்கேயே ஒரு நதியாக ஆவிர்விச்சு அந்த நதிக்கு கோகான்னு பேர் கோகான்னா கோகஹான்னா பயந்த மான் அப்படின்னு அர்த்தம் கோகான்னா பயந்த மான் போல குணமுள்ளவள் அவள் ஒரு நதியாக ஆவிர் பவிச்சு அந்த ஹிமவத் பர்வத்தில ஓடுறான் அசதே பிதரு விப்ராஹா யோகஹீனா மகாநதீம் ததிர்ஷு சீத சலிலாம் நவிதுஸ்தாம் சுலோச்சனாம் அப்படியே பிதற்கள் பசி பசின்னு அந்த ஹிமவத் பர்வத்திலே அப்படி சுற்றி வந்தால் இந்த நதி கண்ணில் பட்டது அந்த பித்தர்களுக்கு அந்த ஜலத்தை போய் தொட்டால் சில்லுன்னு இருக்குது அதை அள்ளி அள்ளி பருகிறான் பிதற்கள் தாகத்து பசியை குறைச்சிக்கிறதுக்காகவும் ததஸ்து கிரிராஜ் திருஷ்டுவா பிதாம்ஸ்தாம்ஸ்து க்ஷுதார்த்தித்தான் அந்த கிரிராஜரான ஹிமமான் அந்த நதியை பிதர்களுக்கு காண்பிச்சு அந்த தீர்த்தத்தை அருந்தும்படி பண்ணுறார் அப்படி பிதற்கள் அந்த நதிக்கரையில் ஜலத்தை சாப்பிட்டுண்டு வசும நின்றுந்தா அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஏவம் லோகே விபதிரி ததைவ விகதே தைத்யா பபூவுர் பலினா யாதுதானாச்ச ராட்சசாக அங்கே இராட்சசர்கள் வந்து சேர்ந்தா அந்த இடத்துல இங்கே ஏதாவது நமக்கு கிடைக்கிறதா அப்படின்னு பார்க்கணும்னு அப்படியே சுற்றின்னு வந்தா அங்கே ராட்சசர்கள் தேதான் பிதகனான் தைத்தியாக யாச்சுதானாச்ச வேகிதா விஸ்வேதேவைர் விரகிதான் சர்வத்தா சமுபாதிரவன் அப்படி வந்து பார்த்தால் பித்திருக்கள் கூட்டங்கூட்டமாக நதிக்கரையில் ஜலத்தை சாப்பிட்டுட்டு வாசம் பண்ணுறத பார்த்தா அந்த பித்திருக்களுக்கு பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை பித்திருக்களுக்கு விஸ்வதேவர்கள்தான் பாதுகாப்பு ஆனால் விஸ்வதேவர்கள் இல்லை பக்கத்தில் இதை தெரிஞ்சின்றார் ராட்சசர்கள் கையில் ஆயுதங்களை எடுத்துண்டு பித்திருக்களை ஹிம்சிக்காரம் சுட்டா அந்த துஷ்டர்கள் தைத்தேயான் யாத்துதானாம் சுஷ்டைவ அபத்தோத்விஜாஹா கோகா தட்டஸ்துத்துங்காம் சிலாம் தே ஜருபூருஷா அப்படியே கையில் ஆயுதங்களை எடுத்துண்டு பயமுறுத்துறது அடிக்கிறதுன்னு சுற்றி சுற்றி வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறா பித்திருக்களை இராட்சசர்கள் பிதற்களும் சத்தம் போட்டுண்டு சுற்றி சுற்றி வரா எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல என்ன ஜலத்து தொட்டால் சில்லுன்னு இருக்கு அந்த கரையிலையே ஓடி ஓடி வந்தா கடைசியில் ஒரு முடிவு பண்ணி தான் இவ்வாழ்கிட்ட இருந்து நாம் தப்பிக்கணுமானால் ஜலத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான்னு சாதய மாச தோயேன பிளாவயந்தி ஹிமாச்சலம் சடார்ன்னு ஜலத்துக்குள்ளே போயிட்டா அத்தனை பிதர்க்கலம் ஜலத்துக்கு அடியில் போனால் அங்கே பெரிய பெரிய கல்லுகள் அந்த கல்லுகளுக்கு அடியில் போய் ஒளிஞ்சு நிட்டா பிதற்கள் பிதன் அந்தரிஹிதான் திருஷ்டா தைத்தேயா இராட்சசாஸ்ததா விபீதகம் சமருஹிய நிராகாரா ஸ்திரோஹிதாக அப்படி சுற்றி சுற்றி வந்தால் பித்திருக்களை காணும் அப்படி தேடிண்டு வர தேடின்று வந்து ஜலத்தில் இறங்கி சுற்றி சுற்றி தேடுற ஏன்னா அவர்களுக்கு பசி வந்துடுத்து அவர்களுக்கு ஆகாரமாக பித்திருக்கள் தான் இன்னைக்கு விபீதகும் சமாருஹிய நிராகாரா ஸ்திரோஹிதாக சலிலேன விஷீதந்தா பிதராக க்ஷுத்ருஷார்த்தித்தாக பிதற்களுக்கு பசி தாளல்ல இந்த இராட்சசர்களுடைய அடிவேரை இது ரெண்டையும் தாங்காமல் பிதற்கள் அந்த ஜலத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிண்டு ஹோன்னு அழ ஆரம்பிச்சுட்டா பிதர்க்க அப்படியே அழுது ஒரு மாதிரியாக மனசை சமாதானம் பண்ணிட்டு நமக்கு சரணாகதி பகவான் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா பிதற்கள் என்ன ஸ்தோத்திரமுங்கிறத அடுத்த உன்னியாசத்துலேயே பார்ப்போம்